நாட்டின நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் கொல்லு மாப்பிள்ளை சம்பா இட்லி செய்ய தேவையான பொருட்கள் கொல்ல ஒரு கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு கப் சிவப்பு அவல் ஒரு கப் உளுந்து அரை கப் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ருசி கேற்ப செய்முறை முதல்ல நம்ம கொல்லு மாப்பிள்ளை சம்பா அரிசி உளுந்து வெந்தயம் நாளைத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்த சிக்ஸ் அவர்ஸ் ஊரினா நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம இதை அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்னாடி சிவப்பாவில் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி அதையும் ஊற வச்சுக்கலாம் எல்லாத்தையும் தண்ணி இறுத்துட்டு நம்ம கிரைண்டரில் போட்டு சிவப்பாவிலையும் அதோடு போட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சிடலாம் அரைச்சிட்டு ருசிக்கு ஏற்றா மாதிரி உப்பு கலந்து வச்சுடுவோம் நம்ம இட்லி செய்யும் இட்லி குக்கரை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிரும் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா தலை தலன்னு கொதிச்சதும் இட்லி தட்டில் மாவு ஊற்றி அந்த குக்கரில் வச்சு மூடி ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் ஆவிலே வேக வச்சு எடுத்தேன்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கொல்லு மாப்பிள்ளை சம்பா இட்லி தயார் இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது தொட்டுக்க கார சட்னி இருந்தால் சூப்பாபா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்